ஏழாவது பாடல் கெடுவாய் மனநே மனம் உள்ளவன் மனிதன் மனத்தினால்தான் உயர்வும் தாழ்வும் உண்டாகின்றன மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் என்கிறார் திருவள்ளுவர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க மனிதர்களில் அறிவுள்ள மனிதர்கள் மனத்தை அடக்கி ஆழ்கிறார்கள் அறிவற்ற மனிதர்களை மனம் ஆள்கிறது மனம்போன போக்கில் போனால் வாழ்வெல்லாம் துயர்தான் மிஞ்சும் மனத்தோடு பேசி அதை நம் வசப்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் இந்த மனத்துக்கு ஒரு தன்மை உண்டு தீமையை விரைவில் பற்றி கொள்ளும் நன்மையை பற்ற பல நாள் கழியும் மனத்தோடு பேசுகிறார் அருணகிரியார் கெடுவாய் மனநே என்று அழைக்கிறார் நீ கெட்டு போகப் போகிறாய் என்கிறார் ஏன் தெரியுமோ அது இறைவனை நினைக்காமல் இருக்கிறது வேறு பற்று பாசங்களில் உழண்டு கிடக்கிறது எனவே கெடுவாய் மனநே என்று அழைக்கிறார் நீ கெட்டுப்போகப் போகிறாய் அதனால் நல்ல கதி அடையும் வழியை உனக்கு நான் கூறுகிறேன் கேள் என்கிறார் மனமே இரண்டை செய் இரண்டு பலன் கிடைக்கும் என்கிறார் என்ன இரண்டு ஒன்று உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை மறைக்காமல் ஒழிக்காமல் கொடு நிதி மிகுத்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவு மற்றவர் வாய்சொல் அருளியில் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் என்கிறார் பாரதியார் நிறைய பணம் இருக்கிறதா தங்கமாக கொடுங்கள் கொஞ்சம் பணம் இருக்கிறதா காசுகளாக கொடுங்கள் அது இல்லையா நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் உழைக்க முடியுமா உழையுங்கள் எப்படியோ கொடுக்க வேண்டும் இருப்பதை கொடு மறைக்காமல் கொடு அறிவுள்ளவன் அறிவை கொடுக்கட்டும் பணம் பணத்தை கொடுக்கட்டும் உழைப்பவன் உழைப்பை கொடுக்கட்டும் சுவாமி சிவானந்தா கூறுவது போல கொடு கொடு கொடுப்பதற்குத்தான் நீ பிறந்திருக்கிறாய் உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை மறைக்காமல் ஒழிக்காமல் கொடு இது முதலாவது இரண்டாவது அப்படி கொடுக்கும்போது நான் கொடுக்கிறேன் என்று எண்ணிவிடாதே இது முருகன் தந்தது என்று முருகன் திருவடிகளை நினைத்து கொண்டே கொடு இப்படி செய்தால் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் பிறப்பு இறப்புகளால் வரும் வேதனை பொடியாகப் போகும் மெய்ஞானத்தினால் நீ அவற்றை சுட்டரிப்பாய் வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவாய் என்று அறிவுரை சொல்கிறார் அருணகிரிநாதன் யாராவது தானம் கேட்டால் ஓடி ஒளியக்கூடாது இருப்பதை கொடுக்காமல் மறைக்க இன்பங்களில் தலையானது ஈத்து இன்பம் கரவாடும் வண்ணஞ்சற்கு கடவுள் பக்கத்திலே வரமாட்டான் மறைப்பவர் பக்கத்திலே பகவான் மறைந்து போவான் கரவாடும் வண்ணஞ்சற்கு அரியானை விரவாடும் பெருவானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாள அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்கிறார் அப்பர் பெருமான் நமக்கெல்லாம் பொருளை கடவுள் தந்திருக்கிறார் ஏன் அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக தந்திருக்கிறார் நாம் பொருளுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல பாதுகாப்பாளர்கள் கடவுள் என்ன காரியத்துக்கு தந்திருக்கிறாரோ அந்த நல்ல காரியங்களுக்கு நாம் இந்த பொருளை செலவழித்தால் நாமே அந்த பொருளுக்கு பாதுகாப்பாளர்களாக நீண்ட நாள் இருப்போம் அப்படி செய்யாமல் தவறான பாதையில் செலவழித்தால் கடவுள் அந்த பொருளை நம்மிடத்திலே இருந்து எடுத்து வேறொருவன் கையில் கொடுத்து நம்முடைய பாதுகாப்பாளர் பதவி அடுத்தவனுக்கு மாற்றப்பட்டுவிடும் நாம் பொருளுக்கு உரிமையாளர்கள் அல்ல காப்பாள இறப்பவர்க்கு வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார் ஏன் பகவான் கொடுத்தான் பொருளை ஈவதற்காக கொடுத்தான் அவர்கள் அப்படி ஈந்தால் அவர்களுக்கு என்ன செய்வான் அவர்களுக்கு உயர்ந்த உலகத்தை கொடுப்பான் யாராவது கொடுக்காமல் மறைத்து விட்டால் அவர்களுக்காகத்தான் நரகங்களை ஆண்டவன் உண்டாக்கி இருக்கிறான் இறப்பவர் கீய வைத்தார் ஈபவர் கருளும் வைத்தார் கரப்பவர் கரப்பவர்னா மறைப்பவர் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார் பரப்பு நீர் கங்கை தன்னை படசடை பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே என்பது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் இப்படி கொடுக்கும்போது இறை சிந்தனையோடு கொடுக்க வேண்டும் பிறக்கும் பொழுது செல்வத்தோட பிறந்தோம் இல்லை தனியாகத்தான் பிறந்தோம் தனியாகத்தான் போகப் போகிறோம் எதுவும் நம்மோடு கூட வரப்போவதில்லை பட்டி தொடரும் இருவனை புண்ணிய பாவங்களே என்பார் பட்டினத்து பிள்ளையார் பிறக்கும் கொடு வந்தது பிறந்த மண்மேல் இறக்கும் கொடு போவதில்லை குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது நடுவிலே இருக்கக்கூடிய இந்த செல்வம் கடவுள் தந்தது குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே என்கிறார் பட்டினத்தடிகள் இந்த கருத்தை திருமூலர் திருமந்திரம் இருநூத்தி அறுபத்தி நாலாவது பாடலில் வரவப்படுவான் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈ தலையாயிலும் ஈயார் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்கிறோ நன்னெஞ்சு நீரே என்று கேட்கிறார் பரமனை ஏற்ற வேண்டும் இரவலர்க்கு ஈயளவாவது கொடுக்க வேண்டும் தண்ணீர் ஊற்றி நல்ல மனமுள்ள செடிகளை வளர்க்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் நரகத்தில் துன்பப்பட வேண்டும் என்கிறார் திருமூலர் கரவாது இடுதல் வடிவேல் இறைதாள் நினைவதற்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது முதலில் கொடு இறை நினைவு வரும் என்று கூறுவார் போல் தெரிகிறது ஈபவர் வீட்டுக்கு இறைவன் வருவான் என்று காட்டுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது கர்ணனோடு கொடை என்று பாரதியார் பாராட்டக்கூடிய கர்ணன் கடைசி காலத்தில் அவனுடைய லத்தில் கிடக்கிறான் போர்க்களத்தில் கிடக்கிறான் கண்ணபெருமான் காட்சியளிக்கிறார் தான் செய்த தர்மத்தின் பலனை கொடுக்கிறான் கண்ணபெருமான் உலகளாவில் நிற்கிறார் விஸ்வரூபத்தை காட்டுகிறார் முதல் நாள் போரில் அர்ஜுனனுக்கு காண்பித்த விஸ்வரூபத்தை பதினேழாவது நாள் போரில் கர்ணனுக்கு காட்டுகிறார் என்ன தெரிகிறது கர்ணனுடைய கொடை குணம் கண்டு கண்ணனே நேரில் வந்து விஸ்வரூபம் காட்டுகிறான் நீ வேண்டியதை கேள் என்கிறான் இந்த மாதிரி பாடுகிறார் அருணகிரியார் இரண்டு என்று கேட்பது போலே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே என்று பேசுகிறார் கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே என்கிறார் ஏன் இரண்டு முறை விடுவாய் விடுவாய் என்கிறார் வின ரெண்டு வகை ஒன்று வந்த வினை இன்னொன்று வருகின்ற வல்வினை இந்த ரெண்டும் முருகன் பேரை சொன்னால் ஓடிப்போய் விடும் வந்த வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவார்க்கு மேபவாராதே வினை என்பது அற்புதமான ஒரு பழைய பாடல் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று இரண்டு முறை கூறியதால் வினைகள் விரைவில் அழியும் விடுதலை கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதன் நெடுவேதனை தூள் படலை விடுவ